திருச்சிற்றம்பலம் பட்டினத்து பிள்ளையவர்கள் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை திருச்சிற்றம்பலம் பூ மேலயமூலி புறத்ததே நாமே புகழ்ந்தளவை நாட்டுபோம் பாமேவம் ஏ திரும் பார்த்திவர் ஆவதேற்பை போர்கொன்றை தொடை கொண்ட பார்ச்சடை அம்பலத்தாம் தொடர்கேவல் செய்து கடை கொண்ட ிங்கே வாழ்தல் களி புடைத்தே களி வந்த முதூரிகால் மனத்தையெல்லாம் கசியும்படி செய்து கண்டறிவாரில்ல வெளிவந்தடியேன் மனம் புகுந்ததென்றால் விரிஷடையும் வெண்ணீரும் செவ்வானமென்ன ஒளிவந்த பொன்னிறமும் தொல்நடமும் காட்டும் உடையான் உயர்த்தில்லை அம்பலம் ஒன்றல்லால் எழிவந்தினி பிறப்பால் சென்ற பார்க்கப் போய்கொண்ட டைமடைந்த பொன்மொழியாலிச்சையுரையோமே உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லைமன்றினும் நடம் ஆடும் அம்பலபாணனீடு குன்ற கோமான் தன் திருப்பவையை நீல மேனிமால் திருத்தங்கையை திருமணம் புணர்ந்த ஞான் பெருமனின் தாதவிழ் கொன்றை தரும் வீரவில் விடை கொடியோம் போரில் தழங்கும் தமருகப்பறையும் முழங்கொலே தெய்வகங்கை யாரும் பொய்தீ ஏர் விரையா கலியனும் ஆணையும் நிறை நிறை ஆயிரம் வகுத்தமாயிரு மறுப்பின் வெண்ணிற செங்கண் வேழமும் பண்ணியல் வைதிகப்புரபியம்பான நாடும் ஐயரு கனகமேருமால்வரையும் ல்லை ஆகிய தொல்பெரும் பதியுமென்று ஒரு பதினாயிரம் திருநெடுநாமமும் உரிமையேற்பாடி திருமண பந்தருள் அமரர் முன்புகுந்தருகசாத்தனின் தமர் பெயர் எழுதியவரி நெடும் புத்தகத்தே என்னையும் எழுத வேண்டு வின்னருள் ஆனை வைப்பிற்கானுணா அணுவும் வானுரணிமிர்ந்து காட்டும் காணில் நுளம்பும் கருடனாதலினே अ दरीतमालुम अरिदिलनेंद्र रक्तरिंदेन कादलित्तनायेर्को काटुमी बोधगतोल कंबलात्तान नीलनाग कंकणत्तान तिनपुलीयोर अंबलात्तान चिम्पुन्नडी அடியொன்று பாதலம் ஏழிற்கோ அப்புறம் பட்டதிப்பால் முடியொன்று வண்டங்களெல்லாம் கடந்தது முற்றும் வெள்ளை பொடியொன்று தோளெட்டு திக்கின் புறத்தன பூங்கரும்பின் செடியொன்று தில்லை சிற்றம்பலத்தான் தன் திரு நடமே நடமாடி ஏழுலகம் கொண்ட நாயகரே நான்மறையோர் தங்களோடும் திடமாடமதில் தில்லை கோயில் கொண்ட செல்வரே உமதருமை தேராவிட்டேர் இடமாடியிருந்தவளும் விளக்காவிட்டால் என் போல் வர்க்குடன் நிற்க இயல்வதென்று தடமாவுளை முடிசாய்த்து பணிந்த வானோர் நஞ்சுண்டாயங் கருநீர் நஞ்சுண்டரே நஞ்சுமிழ்பகுபாய் வெஞ்சினமாசுணம் தன்முதல் முறுக்க நின்முதற் சூழ்ந்த நீர் பாம்பு தன் வாய்க்கெதிர் வந்த தேரையை வவ்விங்கு யாம் முன் கருவிடை வந்து ஒரு நாள் தொடங்கி மரவா மரளி முறை பிறழ் பேழ்வாய் அயில் தலை அன்னையிற்றடை கிடந்தாங்கு அருள் நனியின்றி ஒரு வயிறோம்பர்க்கு பல்லு செகுத்து வள்ளி தின்னருந்தி அயர்த்தனம் இருந்தும் போலும் பெயர்த்து என் தோல் வீசி கண்டோர் முருகன் தொல்லையில் உடத்த தில்லை மூதூர் ஆடும் அம்பல கூத்தனை பாடுதல் பரவுதல் பணிதலோ இளமே இலவிதழ்வாய் வீழ்வார் இகழ்வாரபர்த்தம் கலவி கடை கணித்தும் காணேன் இலகுமொழி ஆடகஞ்சேரம்பலத்தேயாளுடைய நின்றாடும் நாடகங் கண்டிப்பானன நானே பிறந்த பயன்படைத்தேன் அயன் நாரணன் எம் கோனேயனத்தில் அம்பலத்தேனின்ற கூத்துகந்த தேனே திருவுள்ளமாகியன் தீமை எல்லாம் தானே புகொந்தடியேன் மனத்தே வந்து சந்திக்கவே சந்து புனைய வெதும்பி மலரனை தங்க வெருவி இலங்கு கலையொடு சங்கு கழல நிறைந்த அயலவர் தஞ்சொல் மெலிந்து கிளியொடு பந்து கழல்கள் மறந்து தளிர் புரை பண்டை நிரமுமிழந்து நிறையொடு பண்பு தவிர அனங்கன்னவனு நன்பு பெருக விளைந்த இணையன நந்தி முழவு தழங்க மலை பெரு நங்கை மகிழ் அணிந்த அரவுகள் நஞ்சு பிழிய முரன்ற முயலகன் நைந்த நறள அலைந்த பகிரதீ அந்தி மதியோடி திளை நகர் அம்பொன்னணியும் மரங்கின் நடனவில் அங்கண் நரசையடைந்த தொழுதிவள் அன்று முதலே திரின்று வரையுமே வரையொன்று நிறுவி அறவொன்று பிணித்து கடல் தடவாகமிடலுடன் வாங்கிய தென் தோளாண்ட தண்டா அமரர்க்கு அமீர்துணா அளித்த முது பெரும் கடவுள் கடயுகம் சென்ற காலத்து நெடுநிலம் ஆழிப்பரப்பில் நாழ்வது பொறா அது அஞ்சேலென்று செஞ்சேலாகித்தன் தெய்வபுதரத்து சிறு செலுப்புறையில் பௌபம் ஏழே பட்டது பௌவத்தோடு உலகு குழைத் தொருநாள் உண்டதும் உலகமூன்றும் அளந்துழியாங்கவன் ஈரடி நிரப்பிற்றும் இளவே தேரில் உரை போர்க்கல்லதவன் குறைவின்றே இணையனாகிய தனி முதல்வானவன் கேழல் திருபுருவாகியாழத்து அடுக்கிய ஏழும் எடுத்தனன் எடுத்தெடுத்து ஊழி ஊழி கீழுற கிளைத்தும் காண்பதற்கரியனின் கழலும் வேண்டுபோ நிகில லோகமும் நெடுமறை தொகுதியம் அகில அனைத்தும் உதவிய பொன்னிற கடவுள் அன்னிக் கண்டிலாதனின் கதிர் நெடுமுடியும் இங்கிவை கொண்டு நீங்காது விரும்பி சிறிய பொதுவில் மறுவின்றி விளங்கியே வரும் காண ஆடுதி அது இங்கிவை கொண்டு நீங்காது விரும்பி சிறிய பொதுவில் மறுவின்றி விளங்கிய வரும் காண ஆடுதே அது வெனக்கு அதிசயம் விளைக்குமன்றே அதிசயம் விளையாது மொழிந்ததெந்தை வளையாது கல்லினும் வலித்து நல்லி வான் வான்பாயா ஆசை மிடைந்த நகப்பயிடம் பெறல்லமையில் ஐவர் கள்வர் வள்ளி தீர் புகுந்து மண்மகந்திரியில் என் சுழற்ற ஆடு புகிடந்த பீட்டில் நெஞ்சத்து நுழைந்தனை புகுந்து தழைந்த நின்ச்சடையும் செய்யாயும் மையமர் கண்டமம் நெற்றியில் திகழ்ந்த ஒற்றை நாட்டமும் இடுத்த பாதமும் தடுத்த செங்கையோ புள்ளி ஆடையும் உள்ளி தின் விளங்க நாடகம் ஆடு தீ நம்ப கூடும் வேதம் நான்கும் விழு பெருமுனிவரும் ஆதினின் திறம் மாதலின் மொழிவது பெரியதர் பெரிய என்று மன்றே சிறியதர் சிறிய என்றுமன்றே நிறை பொருள் மறைகள் நான்கும் நின்னறைகளல் இரண்டொடம் அறிவினில் லார்த்து வைத்த மறையவர் தில்லை மன்று கிழவோ நே கிழவரும் மோய் நோய் மோப்பு கீழ்பட்டு காமத்து உழவரும் போய் ஓயுமா கண்டோம் மொழி தெரிய வாகினால் இப்போதே மன்றில் நடமாடும் நாயனாரென்றுரை போம் நா மத்தினால் தன் நாத்திருத்தேன் அறை மாமலர் சேர் தாமத்தினால் உன் ஷரண் பணியேன் சார்வதின் கொடுனான் வாமத்திலேயொருமானை தருத்தொருமானை வைத்தாய் சேமத்தினாலு திருத்தில்லை சேர்வதோர் சென்னெறிகே நெறிதரு குழலை அறலென்பர்கள் நிழலெழுமதியம் முதலென்பர்கள் நிலவினும் வெளிது நகையென்பர்கள் நிறம்பரு கலசம் முலையென்பர்கள் அறிகுபதரி திவ்விடை என்பர்கள் அடியினை கமலமலரென்பர்கள் அவய வங்கிணைய மடமங்கையர் அழகிய ரமையும் அவரின் செய்ய மறுமழுவுடைய கரணெங்கிளர் மரலியை முனியும் மறலென்கிளர் மதிப்பொதி சடில தரனென்கிளர் மலைமகள் மறுவு புயனென்கிளார் செரி பொ நிலபு திளையன் கிளார் திருநடம் நவிலும் இறையன் சிவகதி அருளும் அரசன் கிளார் சிலர் நரகுருவர் அறிவின்றி அறிவில் ஒழுக்கமும் பிரிதுபடு பொய்யும் கடும்பிணி தொகையும் இடும் வைட்டமும் இணையன பலசரக்கேற்றி தொன்மீ காமன் நிலை கருபெனும் நெடுநகர் உருதுறை நீத்த புலனெனும் கோன்மீன் அலமந்து பிறப்பெனும் பெருங்கடலுற புகுந்தலைக்கும் துயர்த்திரைவு வட்டில் பெயர்பிடம் அயர்த்து குடும்பம் என்னும் நெடுங்கல் வீழ்த்து நிறையனும் கூம்பு முறித்து குறையா உணர்வெனும் நெடும்பாய்க்கீரை புணரும் மாயப் பெயர்படுகாய சிறை கலம் கலங்குபுகவிழா முன்னம் மலங்கள் மதியுடன் அணிந்த புதிய விழ்ச்சடிலே பையரவணிந்த தெய்வநாய கா தொல்லையில் உடுத்த தில்லை அம்பலர் தும்பை அம்பலவாணனின் அருளெனும் நலத்தார் பூட்டி திருவடி நெடுங்கரை சேர்த்துமா செய்ய செய்ய திருமே நீ சிற்றம்பலவருக்கெண் தையல் வளை கொடுத்தல் சாலுமே ஐயன் தேர் சேகே வருமளவில் சிந்தாத மாத்திரமே தாயே நமது கையில் சங்கு சங்கிடத்தானிடத்தான் தனதாகச் சமைந்தொருத்தியே அங்கிடத்தாள் தில்லை அம்பல கூத்தற்கடை மேல் கொங்கிடத்தார் மலர் கொன்ற என்றாயங்கை நீயுமுறு பங்கிடத்தான் வல்ல ஏல் இல்லையேல் தெண்கொலோ எரியில் ஒன்னலார்கள் புறம் முன்னோர் நாள் விழுந்தெறிந்து துகளாக வென்றி செய்த வில்லி தில்லை நகர் போலியார் சுழிந்த உந்தியில் நழுந்தி மேகலை தொடக்க நின்றவர் நடக்கதொந்து அழிந்த சிந்தையினம் வந்ததாகிலுமோர் சிந்தையாயொழிவதல்லவே அல்லல் வாழ்க்கை வல்லி தீர்ச்செலுத்தற்கு கை தேருழந்து கார்வரும் என்று வித்து விதைத்து வின் பார்த்திருந்தும் கிளையுடன் தவிர பொருளுடன் கொண்டு முளைமுதேர் பருவத்து பதிய வழங்கியும் அருளாவயவரம்பிடை நடந்தும் இருளுரு பவ்வத்திரங்கடே தொன்றுதிரைபறப்பேர் குன்று பார்த்தியங்கியோ ஆற்றல் வேந்தர்க்கு சொற்று கடன் பூண்டும் தாழொழந்தோடியம் வாழொழ்துண்டும் அரியா ஒருவனை செறிவந்திருட்டியும் சொற்பல புனைந்தும் கற் குடும்ப பாசம் நெடுந்தொடர்பூட்டே ஐவரைந்திட தீர்ப்ப பிறந்தாங்கிரந்தும் இறந்தாங்கு பிறந்தும் கணத்திடை தோன்றி கணத்திடை கரக்கும் கொப்பு ஒப்பின் ஒப்பின்மின் போல் உலப்பில்யோனி கலக்கத்து மயங்கியும் நெய்யெறி வளர்த்து தரும் தெய்வ வேதி ஏதூர் ஆடக பொதுவில்டகம் நவிற்றோ கடவுட்கண்ணுதல் நடமு என்றெடுத்த பாத போும் பாய்புலி பட்டம் மீதி யாத்தசைத்த வெள்ளையிற்றவும் சேபுயரகலந்தாயிரங்குடுமே மணி கிடந்திமைக்கும் ஒரு பேராரமும் அருள் பொதிந்தலர்ந்த திருவாய்மலரும் நெற்றியில் திகழ்ந்த ஒற்றை நாட்டமோ கங்கை வழங்கும் திங்கள் வேணியம் கண்ணிட பொறித்து மனத்திடையழுத்தியாங்கு உள்மகிழ்ந்துரைக்க உருதவம் செய்தனன் நான்முகன் பதத்தின் மேல் நிகழ்்பதந்தான்தற்கரியதும் உண்டோ பெறுதற்கரியதோர் பெரு பெற்றேற்கே பெற்றோர் பிடிக்க பிழைத்து செவிலியர்கள் சொவோடே தொழா நெற்கம் ஒற்றை கை மாறுக சீரிய சிற்றம்பலத்தான்மான் தேர்ப்போம் கோமாருகேற் பேதை குழா பேதையங்கேயினி தேரியுய் வாழ் பிரம்மந்தனக்கு தாதை தன் தாதையன்றே தும் பிரான் தன் புலிசை பெறான் கோதையந்தாமத்தன் கொன்றை கொடான் இன்று கொல்ல எண்ணி ஓதையும் காரும் துளியடும் கூடி உலாவிய உளவு ஜலதி வாழ்விடம் அமரர் தொழபுணாயன நுகரும் ஒருவர் ஊழியின் இறுதி ஒருவர் புலவு கமல் கரோடிகை உடைய புனிதர் பூசுரர் புலிசெயலர் செய்தணி பொழிலின் நிழலின் வாழ்வதோர் கலவமயிலனார் சுருள் கரிய குழலினார் குயில் கருது மொழியினார் கடை நெடிய விழுகினாரிதழ் நிலவில் அழகியாரடை கொடியின் வடிவினார் வடி விழுதும் அருமையாரன திதய முழுதும் ஆழ்வரே ஆழன புதிதின் வந்தடைநிலமத்தனின் தாழின் ஏவல் தலையின் நீற்றே வழி வழி வந்த மரபினம் மொழிவது உன் ஐந்தெழுத்தவையம் நனவே போல நாடொரும் பழகி கனவிலும் நவிற்றும் காதலே வினைக்கிட கேட்பது நின் பெரும் கேர்த்தே மீட்பது நின் நெறியல்லால் படர்ந்த மதியில் நெஞ்சத்தை வரைந்து நிதியன அறுத்தி செய்திடுவது ருத்திர சாதனம் காலயம் ஆலயம் கால் பெயர்த்திடுவதும் ஆலயம் வலம் வருவதற்கே ஷால்பினில் கை கொடு ய நின்னது கோயில் பல்பணி குறித்தேவோ யாது குருகி நின்ணை தருவி சோரம் கண்ணீர் காண்பது உலகினும் காண்பனையெல்லாம் நீயாகி நின்றதோ நிலையே நாயேன் தலை கொடு சார்வதும் சரண் வழியல்லால் அலை கடல் பிறழினம் அடாதே அதனால் பொய்த்தவ வேடர் போக்கி சமயப்படுகொழி சமை தாங்கமைவயின் மாடமாக்களை வலிய புகுத்தும் ஆனாவிரதத்தகப்படுத்தாழ்ந்த வளைஉணர்வெனக்கு வருமோவுலர்தரு நுறையும் திரையும் நொப்பொருகொட்பம் வரையில் சீக்கரவாரியும் குறைகூடல் பிரித்தும் சிருத்தும் பிறங்குவதோன்றி நிலவாகியிருங் கடல்லடங்கும் தன்மை போல சராசரம் அனைத்தும் நின் நிலை தோன்றி நின்டை அடங்கும் நீ ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்காய் வானோர் கரியாய் மறைகளை கெட்டாய் நான் மறையாளர் நடுவுபுக்கடங்கி chem vun tillemo dur ambalattaadu umpar nayaka ne நாயனய என்னை பொருட்படுத்தி நன்களித்து தாயனயனாயருளும் தம்பிரான் விரை, மென்றுழாய் மாலோடய தேடவியன் தில்னை மன்றுளேயாடும் மணி மணிவாய் முகிழ்பத் திருமுகம் வேற்ப அம்மன்று கெல்ல அணியாய் அருள் நடம் ஆடம் பிரானை அடைந்துருகேம் பணியாய் புலன் வழி போம் நெஞ்சமே இனி பையப்பையம் பிணியாய் கடை வழி சாதியெல்லோறும் பிணம் என்னவே ி மட வரலாய் செய்மாய் வண்டுகள் மலர்கிண்டி தென்னாயன முரல் பொழில் சோழ்த்தில்லையுள் அறனார் திருமுடியணி தாமம் தன்னால் அல்லது தீராதென்னிட்தகையாதுயிர்க்கருமுகிலேரீ மின்னா நின்றது துளிவாடையும் வர வீஷா நின்றது பேசாயே பேசுபாழி பேசுபாழி ஆசையொடுமயங்கி மாசுருமனமேம் பேசுபாழி பேசுபாழி கண்டன கண்டனமரையும் உண்டனமலமாம் பூஷினமாஷாம் புணர்ந்தன பிரியோ நிறைந்தன குறையும் உயர்ந்தன பணியும் பிறந்தன இறக்கும் பெரியன சிறுக்கும் ஒன்றொன்றொரு வழி நில்லா அன்றியும் செல்வம் உட பிறந்தோர் தேசோடு திகழ்ந்தோர் கல்வியிற்றந்தோர் கடும் திறள் மிகுந்தோர் கொடையர் புலிந்தோர் படையிர்பயின்றோர் குலத்தின் உயர்ந்தோர் நலத்தினின் வந்தோர் இனையர் எங் குலத்தினரிறந்தோர் அனையவர் பெரும் நின்றில போலும் தேரின் நீயும் மகுதரி அன்றே மாய நீ போன்றுளும் உறக்கத்து கனவே போன்றும் நனவுப் பெயர் பெற்ற மாய வாழ்க்கையை மதித்து காயத்தை கல்லினம் வலிதா கருதி பொல்லா தன்மையர் ார்ந்தனை நன்ம்திரிந்த புன்மையாதலின் அழுக்குடை புலன் வழி இழுக்கத்தினொழுகே வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விளங்கும் பன்மீன் போலவும் இன்னு புவிளக்கத்து விட்டில் போலவும் ஆசையாம்பரிசத்தியானை போலவும் ஓசையின் விழிந்த புள்ளு போலவும் வீசிய மணத்தின் வண்டு போலவும் சிறு ஒழிச் நுண்ணூல் நூற்று தன்கை படுக்கும் அறிவில் கீட்டத்து போல ஆசை சங்கிலே பாசத்தொடர்பட்டு இடற்கெழு மனத்தினோடு ஏற்றுவதறியாது சிறையற குரங்கு புகிடத்தே கரவை நினைந்த கன்றன இறங்கிய மறவாமணத்தை மாசரும் மடியார்க்கே இருள் சுரந்தளிக்க அற்புத கூத்தனை மறையவர் தில்லை மன்றுள்ளாடோ இறையவன் என் கிளை என் நினைந்தன ஏ மெலியார் நிறையழியார்வாளவார்க்கு கொன்றை பொதுவோ அனைவீரோ மெச்சியே காணவியன் பிச்சியே நாளை பெறும் பெறுகின்ற எண்ணிலி தாயரும் பேரரும் யானும் என்னை உருகின்ற துன்பங்களாயிர கோடியம் ஒய்வொடுஞ்சென்று இருகின்ற நாள்களும் ஆகி கிடந்த இடுக்கணெல்லாம் அருகின்றன தில்லையாளுடையான் செம்பொன்னே அம்பலவரங்கணரடைந்தவர் தமாக்கே அன்புடைய என்னும் இதன் நானையை உரித்து கம்பலம்புவந்தருளீர் மதனன் வேவர் கண்டருளீர் பெரிய காதலறியாதே வம்பல நிறைந்து வசை வா உயிர் ஈரமணி மாமையும் இழந்தென் கொம்பல மருந்தகைமை கண்டு தகவின்றே கொன்றை அருளேர் கொடியே என்றருளீரே அருளுவாழி அருள் வாழி புரிசடை கடவுள் அருள் வாழே தோன்றுழி தோன்றி நிலை தவக்கரங்கும் பொற்பத செல்வி என் மக்கள் யாக்கைக்கு நினைப்பினும் கடிதே இளமை நீக்கம் அதனினும் கடிதே மூப்பின் தொடர்ச்சி அதனினும் கடிதே கதுமென மரணம் வாணாள் பருகி உடம்பை வரிதாக்கி பயின்ற நல்கா கூற்றும் இணைய தன்மயதிதுவே இதனை எனதன கருதி இதற்கென்று தொடங்கி செய்தன சிலவே செய்வன சிலவே செய்யா நிற்பன சிலவே அவற்றிடையே நன்றென்ப சிலவே தீதன்ப சிலவே ஒன்றினம் படாதன சிலவே என்றவை கணத்திட நினைந்த கழிப்பவும் களுழ்பவும் கணக்கில் கோடி தொகுதியவை தாம் ஒன்றென்று உணர்வொழி வருமோ அனைத்தும் ஒன்றா உணர்வொழி வருமோ என்றொன்று தெ ஒொழித்தேரல் செல்லே மழிய மனத்தின் செய்கை மற்றிதுவே நீயே அருகை சாலயம் பெரும திருவுரில் உண்டாய் தோன்றுவயாவையும் நீயே கண்டனை அவை நினை காணாதுதான் நின்வையின் மறைத்தோயல்லை உன்னை மாயாய் மன்னினை நீயே வாழி மன்னியும் சிறுமயிர் கரந்தோயில்லை பெருமயிர் பெரியோய்ப்பெயர்த்தும் நீயே பெருகியும் சேனிடை நின்றோயில்லை தேர்வோர்க்கும் தம்மினும் மணியை நீயே நன்னியும் இடையொன்றின் மறைந்தோயில்லை டையிட்டு நின்னை மறைப்பதுமில்லை மறைப்பினுமதுகும் நீயே யாகி நின்றதோ நிலையே அகுதான் நினைப்பெறும் காட்சி நின் நிலை எதுவே நினைப்புறும் காட்சியின் நிலை அதுவே இனி நனி இறப்பதொன்றுடயம் மனம் மருண்டு புண்மையின் நினைத்து புலன் வழிபடறினும் வயின் நினைந்தேமாகதல் நின்வையின் இனை குமானினை க பெறுதல் அனை தோன்றும் நீ ஏருளல் வேண்டும் புல்லன எரிவிசும்புவரிதாக இம்பர் உய திருவள்தில்லை மூதோர் அருணடங்குயிற்று ஆதிவானவனே வானூர் பணியமணியாச்சனத்திருந்தோ ஆனாத செல்வத்தரசே மால் நாகம் வந்திப்பார் நின்றாடம் பைம்பொன்னின் அம்பலத்தேம் வந்திப்பார் வேண்டாத வாழ்வு வாழ்வாகவும் தங்கள் வைப்பாகவும் மறையோர் வணங்க ஆழ்வாய் திருத்தில் நயம்பலத்தாய் உன்னை அன்றி ஒன்றை தாழ்வாரியா சடுல நஞ்சுண்டிலையாக வாழ்வார் சிலறையன்றோ தெய்வமாக வணங்குவதே வணங்குமிடக வல்லியிடையாள் மேல் மார சரமாரி பொழிய பெருமனத்தோடு உணங்கி இவள் தானு மெலியப்பெரும் கிடர்கே ஊதயறி தூவி உலவப் பெருமடுத்தே பிணங்கி அறவோடு சடையாட தனையோரீர் அணங்கு பெரியாடு மரியாடு மதியம் மையலையும் மல்லலையும் அல்ல தெரியீரே ஈரவேறித்தார் வழங்கு புதிகொள்கங்கை மதியின் மீ தசைய வண்டி அங்கு வரை என் தோல் செல்வன் ஒரு பால் தோடும் ஒரு பால் குழையும் இருபாற்பட்டமேனி எந்தை ஒல்லொலி பழனத்தில்லை மூதோர் ஆடக புதுவில்டகம் அவிற்றும் இமயா நாட்டத்தொரு பெருங்கடவுள் வானவர் வணங்கும் தாதையானே மதுமழை பொழியும் புதுமந்தாரத்து தேனியங்கொரு சிறை கானகத்தியற்றிய தெய்வ மண்டபத்தை வகையமளி சிங்கம் சுமப்பயேரி மங்கையர் இமயாநாட்டத்தமயா நோக்கத்து அம்மார்பருகச் செம்மாந்திரக்கம் ஆனா செல்வத்துவானோரின்பம் அதுவே எய்தினும் உருசிநந்திரும் ஈர்த்தும் குற்றம் கொளியே ஈர்த்தும் பொழ்ந்தும் எற்று வார்ந்தும் குத்தும் மதனாய்கிந்தும் செக்குரல் பெய்தும் தீ நீர் வாக்கியும் புழு குடை அழுவ தழுக்கியல் சேற்ற பன்னிடங்காலம் அழுத்தியின்ன வரையில் தண்டத்து மாறா கடுந்துயர் நிறைய சேரினும் சேர்க்க உரையிடையே ஏனோர் என்னையானாது விரும்பே நல்லன் எனினும் என்க அவரே அல்லன் எனினும் என்கில்லா திருவொடு திளைத்து பெருவளம் சிதையாது என்ப தழுந்தினம் அழுந்துக அல்லா துன்பத் துதையினும் பழகி கழிமோப்பு குறுகாது ும் இருக்கினும் இருக்க நன்றீ இன்றே இறக்கினும் இறக்கமுன்றினம் வேண்டலும் இளனே வெறுத்தலும் இளனே ஆண்டகை குழுமே தெய்வக்கூத்துனின் செய்ய பாதமும் அடையும் மணுகவும் பெற்ற கிடையா செல்வம் கிடை தலானே ஆ நேரே அன்புடைய நானே தான் வாழ்ந்திடனும் நன்றன்றே வானூங்கு வாமான் பொழில் தில்லை மன்றை பொலி வெத்த கோமானையத்தெருவே கொண்டு குண்டல் வண்ணத்தவன் நான் முகன் இந்திரன் கோம குடத்து அண்டர் மிண்டி தொழும் அம்பல கூத்தன கன்பு செய்யா மிண்டர் மிண்டித்திரிவார் எனக் கென்னினே நானவன் தன் தொண்டர் தொண்டற்கு தொழும் வாய் திரிய தொடங்கினே தொடரனறை தங்க முன்புளவாயின தொழில்கள்றுத்தொன்றும் ஒன்றியிடாதொரு சுழிவு தலை கொண்டு புன்புலை வாரிகள் துளையொழுக்க கண்டு சிந்தனை ஓய்வொடு நடை கெட முற்கொண்ட பெண்டிற்பொறா ஒரு நடலை நமக்கென்று வந்தன பேசிட நலி இரு மற்கஞ்சி உண்டிவெராவிழ நரகவுடற்கு கொண்டலை வேணினி மிடலொடிய பண்டிலங்கையோனு விரலின்னமுண்டு பண்பல பாடிய விறகு செவி கொண்டு முன்புளதாகிய வெகுளி தவிர்த்தன்று பொன்றியிட வகை திடமருள் வைக்கும் செழுஞ்சுடரூரிய தெளிய முதத்தின் கொழுஞ்சுவை நீடிய திலைநகரில் செம்பொன்னேவிய சிவனை நினைக்கும் தவஞ்சதுராவதே சதுர்முகன் தந்தைக்கு கதிர்விடுகவுள் ஆழி கொடுத்த பேரருள் போற்றி முயற்சியோடு பணிந்த இயக்கோனுக்கு மானிதி இரண்டும் மானா பெருவளத்து அழகை ஒன்றும் தளர்வின்றி நிறுவிக செல்வம் கொடுத்த செல்வம் போற்றே தாழ் நிழல் அடைந்த மாணிக்காக நான் முறை பிறழாது கொன்முறை வலித்தேன் பதைத்து வரும் கூற்றை படிமிசை தெரிக்க உதைத்துயிரளித்த உதவி போற்றே குலை குலைந்த நிலையா தேவர் படுபேற வலமிடையின்றி விளக்கி கடல்விடம் மருந்தின கருணை போற்றே தவிரா சீற்ற தவுணர் மூவையில் ஒல்ல நல் குழுவி ஒரு நொடி பொடிபட வில்லொன்று வளைத்த வீரம் போற்றே பூமன் கரும்பொடு பொடிபட பார்த்த கண்ணுதல் போற்றே தெய்வயாழி கை கிழித்தன கரியொன்றொறித்த பெருவிரல் போற்றே பண்டு போர் பார்த்தனுக்காக கொண்டு நடந்த கோலம் போற்றே பிறற்பதம் ஒன்றில் வெள்ளி மலையெடுத்த அரக்கனை நெறித்த ஆண்மை போற்றிய விலங்கல் விண்டு விழுந்தன முன்னாள் சலந்தரன் தடிந்த தண்டம் போற்றியே தாதையை எரிந்த வேதியு பரிகலம் கொடுத்த திருகுளம் போற்றி நின் முதல் வழிபட தன் தடிந்த தொண்டர்மையில் உண்டல் போற்றேம் வெண்ணை உண்ணென்பு வந்து நந்தா விளக்கை நொந்து புயர்த்த தாபு புல்லெலிக்கு மூவுல கால நொய்தி நில் அளித்த கைவளம் போற்றே பொங்குழை அழல் வாய்ப்பு கைவிழே ஒருதனே சிங்கங் கொன்ற சேவகம் போற்றேம் பறிவிடற்றுள்லி மணியுகுபகுபாய் உரகம் பூண்ட ஒப்பனை போற்றே கங்கையும் கடுக்கையும் கலந்தொழி ஒருபால் சூடிய செஞ்சடை போற்றே கடவுள் இருவரடியும் முடியும் காண்டல் வேண்ட கன நீண்டு நின்ற நீளம் போற்றி ஆலம்பில் குனின் சூலம் போற்றி கூறுதற்கரிய நின்று போற்றே ஏக வற்பன் மகிழும் மகிட பாகம் கொடுத்த பண்பு போற்றி தில்லை மாநகர் போற்றி தில்லை உச்சம்பந் அம்பலம் போற்றி அம்பலத்தாடும் நாடகம் போற்றி ாங்கு என்றும் போற்றினும் என் தனக்கிறைவ ஆற்றல் இல்லையாயினும் போற்றி போற்றினின் புலம் பூவடிக்கே கே பலம்